ஒன்று நன்மை நாடி அம்பை செய்தவர் இரண்டு அதனை எய்தவர் மூன்று அதனை எய்பவருக்கு கற்றுத்தருபவர் மேலும் அம்பு எய்துங்கள் குதிரை சவாரி செய்யுங்கள் நீங்கள் அம்பு நீங்கள் குதிரை சவாரி செய்வதை விட மிக விருப்பமானதாகும் அம்பு எய்வதை விருப்பமாக கற்றுக்கொண்டு அம்பு எய்வதை விட்டுவிட்டால் அவர் ஓர் அருக்குடையை விட்டுவிட்டவராவார் அல்லது நன்றி மறந்தவராவார் என்று நம்பி செல்லம் அலை நபி அவர்கள் கூறினார்கள் அப்போதாவோது இரண்டு ஐந்து